நே நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமிகிடு நம்ம இன்னைக்கு செய்யப்போறது ஓட்ச்ஸ் உப்மா செய்ய தேவையான பொருட்கள் ஓட்ச்ஸ் ஒரு கப் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கடுகு ஒரு ஸ்பூன் கொத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கேரட் ஒன்று டிஃப்ரெண்ட் கலர் கொடை மிளகாய் தேவையான அளவு உப்பு ருசிக்கிற எண்ணெய் தேவையான அளவு மோர் சிறிதளவு எலுமிச்சம் சாறு ஆப்ஷனல் தேங்காய் திருவள்ள ஆப்ஷனல் செய்முறை முதல்ல ஒரு ஸ்டவ் பார்த்த வச்சிட்டு ஒரு பேன் வச்சு ட்ரை பேனில் இந்த ஓட்ஸை வந்து வறுத்துக்கணும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வருத்தனாலே நல்லா ஸ்மெல் வரும் அப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அதை வந்து லேஸாக மோர் இல்லைன்னா தண்ணி விட்டு நல்லா பிரச்சினைக்கணும் ஏன்னா நம்ம ரவையெல்லாம் உப்புமாலாம் பண்ணும்போது வந்து இது பண்ணுவோம் தண்ணி ஊற்றி வேக விடுவோம் இது அது மாதிரி வேக விடவே கூடாது வெறும் இந்த பிசஞ்சு வைக்கிறது தான் அந்த மோரோ இல்லை தண்ணியோ விட்டு பிசஞ்சு வச்சுக்கணும் பசஞ்சு வச்சுட்டு ரொம்ப மோரம் ஊற்றக்கூடாது லைட்டாக பிசஞ்சு அது உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பிசஞ்சு வச்சுக்கணும் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கணும் பசஞ்சு வச்சுட்டு அப்போ ஸ்டவ் பற்றி வச்சுப்போம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் ரொம்ப அதிகம் எண்ணெய் தேவை ஏற்படாது எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுத்த எடுத்துவோம் வறுத்துட்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுருவோம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயமும் பொடியாக நிறக்கி வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்கினதும் இந்த கேரட்டை துருவிட்டு அது கேரட் துருவலை போட்டுருவோம் கேரட் துருவ நல்லா வதங்கட்டும் இந்த குடமிளகாயும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுவோம் காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி எண்ணெயிலையும் வதக்கிடுவோம் வதக்கிட்டு காயெல்லாம் வதங்கினதும் உப்பு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கலந்துருவோம் கலந்துட்டு இந்த ஓட்ஸை கலந்து வச்சுட்டு கொள்ளையே மோரில் மோரில் தண்ணி நம்ம நம்ம இது வேணால் அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விடுவோம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கலந்து நல்லா கலந்து வேக வச்சா போதும் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க இல்லைனா ஊர் தெளிச்சி விடுங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு டேஸ்டுக்கு எலுமிச்சாரு வேணும்னா மேல ஸ்பிரெட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் போட்டு கிட்டோன்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஓட் சூப்மா தயார் ட்ரை பண்ணி மீண்டும் சந்திப்போம்